மூன்று வயது இன்னும் முடியவில்லை பள்ளி என்று அறியாமலே பள்ளிக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன் பாடங்கள் என்று தெரியாமலே பாட மூட்டையாக சுமந்தேன் தூக்கி வந்த புத்தகங்களை கோலுக்கு அஞ்சி விரித்து பார்த்தேன் கசப்பாக இருந்தது